அதாவது சத்து சமன்வயா அப்படிங்கிற சமன்வயாதிகரணத்துல சர்வ வேதாந்தங்களும் போதிக்கிறதுல அத ஆக்ஷேபிச்சு அது எப்படி பிரம்மத்தை போதிக்கிறதுன்னு சொல்ல முடியும் ஜெகத்காரனுக்கு சொல்லக்கூடிய வேதாந்தங்கள் எல்லாம் பிரதானத்தை போதிக்கிறதாக சொல்லணும் ஏன்னா பிரதானத்துக்குதான் ஜெகத்காரணத்துங்கிறது சம்பவிக்கிறது அப்படின்னு ஆட்சேபம் பண்ணி பிரதானத்துக்கு ஜெகத்காரணத்துக்கும் வராது வேதாந்தத்துல அதுக்கு இடமே கிடையாது அசப்தம் அப்படின்னு சொல்லி அதை நிராகரணம் பண்ணி பிரம்மந்தான் ஜெகத்காரணம் வேதாந்தம் சொல்ற ஜகத்காரணம் பிரம்மன் தான் அப்படின்னு தீர்மானம் தெரியும் அதுக்கப்புறம் ஆனந்தமயாத காரணத்துல இந்த ஆனந்தமய வா பிரம்ம வாக்கியம் இருக்கு அதாவது அந்த ஆனந்தமயாதிக்காரத்துல படிச்சமான புச பிரம்ம வாக்கியம் இருக்கு இது பிரம்மத்தை பிரதானமாக தெரிவிக்கிறது ஏதோ ஒரு கோஷத்துக்கு அங்கமாக தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானம் பண்ண இதுவும் பிரம்ம சமன்வயம் தான் இந்த வாக்கியத்துக்கு பிரம்ம சில அப்படிங்கிறது தான் சம தாற்பயம் சமன்வயம்னா தாத்யம் தாற்பயம்னு தெரிவி தெரிவிக்க கூடிய ஒரு விசாரம் தான் எல்லா வேதானந்தமுமே பிரம்ம அவசியம் வருது அந்த கேள்விக்குதான் பாக்கியக்காரர் ஆனந்தமய அதிகரணத்து உபோத்காதத்தில் சொன்னார் பொதுவா சர்வ வேதாந்தமும் சொல்றதுங்கிறது தீர்மானம் ஆனாலும் அதுக்குள்ள அவாந்தரமான சில விசாரங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய வேதாந்தங்களே பலவிதமாக இருக்கு சில இடத்துல சோபாதிகமாக பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது அந்த இடத்துல அந்த உபாதி உபாதனைக்காக சில இடத்துல சொல்லிருக்கு சில இடத்துல அந்த உபாதிங்கிறது சுத்த பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு துவாரமாகறதே அப்படிங்கிறதுக்காக சொல்றது அதாவது உபாதிய விவக்ச இல்ல உபாதிய தள்ளி விட்டுடும் அந்த உபாதி எந்த பிரம்மத்துக்கு உபாதியாக சொன்னோமோ அந்த ஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு துவாரமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறத எந்த இடத்துல இந்த மாதிரி நிரூபணம் பண்றதுங்கறத தெரிவிக்கணும் அதே மாதிரி எந்த இடத்துல புத்தமான பரமாத்ம ஸ்வரூபத்தை நேரடியாக சொல்றது சப்தம் அதையும் சொல்லியாகணும் உபாதி சம்பந்தமே இல்லாமல் சொல்லக்கூடிய வேதாந்த விசாரம் வேதாந்த வாக்கியம் எது அப்படிங்கிற சொல்லணும் இத்தியாதிகள் அவாந்தரமாக பல விசாரங்களை தெரிவிக்கிறதுக்காக மேற்கொண்டு சகல கிரந்தமும் சொன்னார் கரணத்துல இந்த விசாரம் உபாதிய தெரிவிச்சு ஒவ்வொரு உபாதியா தாண்டேண்டு வந்து சுத்த சமர்ப்பணம் பண்றதுக்காக வந்தது இந்த சம்பூர்ண ஆனந்தமய ஆஹ் வாக்கியம்னு சொன்னாங்க பிரகரணம்னே சொல்லலாம் பிரம்மனிதாசனோதிபடம் இந்த வள்ளியே ஒரு ஒவ்வொரு உபாதியா சொல்லி அதிலிருந்து தாண்டி கடை கீழே நிருபாத்திமான பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக உபாதியை துவாரமாக கொண்டது அப்படின்னு சொல்ல வந்தது இப்போ அடுத்த சாந்தோக்கிய வாக்கியம் நடத்துக்கிறோம் இந்த சாந்தோக்கிய வாக்கியத்துல இங்கேயும் ஒரு பிரம்மத்தை வர்ணனம் பண்ணிருக்கு பிரம்மத்துக்கு ஒரு உபாதி சொல்லிருக்கு இங்க இந்த உபாதி பிரம்மன் நிருபாதிகம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இல்ல பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக இல்ல பிரம்மத்தை இந்த குணத்தோடு உபாசனம் பண்ணினால் இந்த பலம் வரும் அது சாதாரணமா எல்லா இடத்துலயுமே ஒரு பலன் வாழணும்னு சொன்னா அதுக்கு சாதனம் என்ன அப்படின்னு ஒரு ஜிஜ்யாசை வருது இல்லையா அந்த பலம் வழங்கும்னு சொன்னா அதுக்கு சாதனம் என்னன்னு நம்ம தேடுவோம் ஆனா அதுக்கு அலோசிகமான சாதனத்தை வெதும் தான் கோஷிச்சாகணும் அதனால உபாசனை அதே சமயத்துல கர்மா இது ரெண்டுமே அலௌகிகமான சாதம் அதால நம்மளால அந்த சாத்யசாதன பாவத்தை பலத்துக்கும் அந்த சாகனத்துக்கும் சாட்சியசாகன பாவத்தை தெரிஞ்சுக்க முடியாது லௌகிக்க பிரமாணங்கள்னால அப்படி இருக்கிறது வேதம் போதிக்கிறது உபாசனையும் ஒரு விதமான மானசமான கர்மா இந்த கர்மாவால நாம அந்த கர்மாவை அனுஷ்டிச்சு அதனுடைய பலத்தை அனு அடையலாம் இதுல சகுனமாக பிரம்ம உபாக்கியமாக உபதேசிக்கப்படுறது அதுக்காக வேதாந்தத்தில் இந்த வாக்கியங்கள் வந்திருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இப்ப முதல்ல ஒரு சகுண பாக்கியத்தை நிரூபணம் இதம் ஆமாயது தயாங்க குந்தரீத்தம் எவமீ தயேசே உதிதேஸ்வாத்மோ எயேத இதுதைவம் அசா அது எயேந்தரட்சிணு உபாசன உபாசியஸ்வெரிஷம் வந்த ஒரு உதீபாசன உத்தீசோ உபாசனம்னா அதுல உள்ள ஓங்காரம் இருக்கு அந்த உத்தியம் சாமாவில் ஒரு அவயரும் ஒரு பாகம் ஆரம்பிச்சிருக்கு உபாசனம் தனது உபாசனம் சொல்லும் போது இது ஒரு உபாசனம் இதுல என்ன சொல்றதுன்னா அந்தர் ஆதித்யம் ஆதித்ய மண்டலத்துக்கு உள்ளேன்னு சொல்றது ஆதித்ய மண்டலமே இல்லை ஆதித்ய மண்டலத்துக்கு உள்ளே புருஷா திருஷ்யதே ஒரு புருஷன் ஒரு புருஷாக்காரமான ஒரு ஸ்வரூபம் தெரியுது யாருக்கு தெரியறதுன்னா நமக்கு தெரியுதுன்னு உபாச காலுக்கு தெரியுது உபாசகாலுக்கு ஏகா ஹக்ஷாத்தா தெரியலாம் ஏகா திருஷ்யதே அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு அந்த சுரூபத்தை பத்தி சில வர்ணனங்கள் பண்றது விரண்யும் அதாவது சம்பூர்ணம் கைகால தலையிலேந்து ஆரம்பிச்சு எல்லாம் சுவர்ணமயம் சுவர்ணமயம் சொன்னா ஜோதிமயம் குவரண மாதிரி விழிக்கிறது பிரகாசமா இருந்துட்டு இருக்கேன் இரண்யிரு கேசகா சாதாரணமா நாம நினைச்சுக்கோம் உடம்பெல்லாம் அப்படி இருந்தாலும் இந்த கேசம் கருப்பா இருந்தா தான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கருப்பா வேற கலர்ல இருக்கணும்னு ஆனா இந்த குருகனுக்கு அந்த ஸ்மஸ்ரு கேஷம் இது எல்லாம் கூட அதே சுவர்ணமாகவே இருந்துட்டு இருக்கு ஆனால் கண்ணில ஒரு வித்தியாசம் இருக்கு தக்கையதா கியாசம் கொண்டறியக்கம் தெய்வ மகிழ்ச்சி அந்த ஆதித்ய மண்டலத்த புருஷனுடைய கண்கள் ரெண்டும் இருக்கு இது ஒரு குண்டறியக்கம்னா ரத்த குண்டறியக்கம் அதாவது கவலம் தாமரையர் போல இருக்கான் தாமரை போலன்னா எந்த தாமரை போல செந்தாமரை போல இருக்கு விசேஷமா மகாபுருஷாளுடைய பண்ணும் போது அதுக்கு உபமானமாக சொல்றது சென் தாமரை பெரும் தாமரை இல்லையா தாமரை தாமரை கண் இருக்கு அப்படின்னு சொல்றதுல தாத்தர் இல்ல தாமரையில இருக்கக்கூடிய அந்த செவப்பு நிறம் இருக்கு அந்த நிறம் கண்ணுல இருக்கணும் நேத்திரத்துடைய பிராந்தங்கள் நல்ல செக்கச்சக்கையாலுமே இருந்தா அது மகாபுருஷ லட்சணம்னு கொஞ்சம் இருக்கு நல்ல சோக்கா இருக்கு அதை காமிக்கிறதுக்காக குண்டரீகம் திருஷ்டாந்தமாக கொடுத்தார் குண்டரீகம்னு வெறும் கமலம்னு தான் அர்த்தம் வெறும் கமலம் இல்லை கப்யாகம் குண்டரீகம் இது பெரிய தகராறு இருக்கு கத்தியாக சப்தத்துல என்ன அர்த்தம் பண்றது அப்படிங்கிற இதுல ஆச்சாரியா சொல்லிட்டார் அது வந்து நேரடியா பகவானுடைய நேற்றத்துக்கு உபமானமாக கப்பியாசத்தை சொல்லலை கப்பியாசம் தெரிஞ்சது நினைக்கிறேன் கபிலுடையம் அது வந்து இருக்குங்கிறது இந்த ஊர்ல தெரியறது இல்லை ஆனா உத்தர தேசத்துல தெரிய எந்த கபில பார்த்தாலும் அந்த அதனுடைய கிருஷ்டபாகம் இப்படி தெரியறது அப்படியே தெரியும் அந்த சாதாரணமா அவரை குழந்தைங்களே அது மாதிரி இருக்கு ார் இவர் அவரை பத்தி சேர இன்னும் விசேஷங்கள் சொல்றது சயேஷ சர்வேகா உதிதஹா அது உடைய பேர் வச்சார் உதிதஹா உதிதஹான்னு சொன்னா ஊர்ஜு விதா இதுல வெளியில வந்தவர் அதாவது பாப்பங்கள் பாப்பம் சொன்னா இந்த இடத்துல பாப்பம் எல்லாமே சேர்த்துக்கிறது தான் வேதாந்தத்துல பகல பாப்பங்கள்ல இருந்து இதுவும் அவர் மேல சீர்கா அப்படின்னு என்ன அர்த்தம் பாப்ப சம்பந்தமே இல்லைங்க மேலேன்னு சொன்னா சம்பந்தம் இல்லைங்கிற அர்த்தத்தை கூட்டக்காரரே ஒரு அதிகரணத்துல சொல்ல ஏன்னா தான் பரோதிவோ ஜோதி ஜோதிச்சிருந்தா மேல இருக்காரு மேல இருக்காருன்னா மேல கிழங்குற மாதிரி உண்டா அப்படின்னு கேட்டு இல்லை சம்பந்தம் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்காக சொல்ல மாதிரி சொல்றது சர்வேபிய பாத்மப் உதிதா இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை இவன் உபாசிக்கிறான் ஆதித்ய மண்டலத்துக்குள்ள அவர் இருக்கிறதாக இவன் உபாசிக்கிறான் அவனுக்கு என்ன பலம் வரும் உதேதி சர்வே ஆத்மப்ஜகோ பாத்மபோ சர்வ பாகங்கள்லேந்தும் அவன் விடுபட்டு மேலே வருகிறான் இது அந்த உபாசன ஒரு அர்த்த இது பொருள் இது அதிதெய்வம் இது ஒரு ஒரு பிரயோகம் அதோடு இல்ல அத்தியாத்ம இந்த சரீரத்துக்குள்ளையும் அதே புருஷனை அதே மாதிரியாக உபாசனை பண்ணணும் அது என்னன்னா அச ஏழு புருஷோ நம்ம கண் இருக்க கண்ணுக்குள்ள ஒரு புருஷன் சரீரா உபாசனருக்குதான் நமக்கு செரிகர இது இல்லை அந்த உபாச காலத்து அந்த ஆதிக்கிய மண்டலத்திலையும் சற்று சற்று ஒரே ஆத்மஸ்வரூபம் இந்த ரூபத்துல தெரிகிறது தகுணமாக அந்த ஆத்மஸ்வரூபத்தை இப்படி உபாசிக்கணும்னு சொல்லக்கூடிய வாக்கியம் இது அதிதெய்வதம் அத்தியாத்மம் அப்படின்னு ரெண்டு விதமா சொன்னாலும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு உபாசனை ஒரு உபாசனைக்கு இது ரெண்டும் பிரயோகம்னு சொல்லணும் சாதாரணமா சரவுத்தரமாக அக்னிஹோத்திரம்னு எடுத்துக்கோங்க அக்னிஹோத்திரம் வந்து சாயம் பிராகஹா சாயம் அக்னிஹோத்திரம் இது அக்னிஹோத்திரம் பிராகஹா அக்னிஹோத்திரம் பண்ணுவான் இந்த ரெண்டு அக்னிஹோத்திரமான அது ஒண்ணு ஒரு கர்மான்னு சாயங்காலத்துல ஆரம்பிக்கிறது பிராக காலத்துல பண்ணின உடனே சாயம் அது ஒரே அக்னிஹோத்திரத்துக்கு இது பிரயோகத்து ரெண்டு பிரயோகம்னு சொல்லி ஒரு தர்மா சாயம் அக்னிஹோத்திரம் மாத்திரம் பண்ணியாச்சு போறோம்னா அக்னிஹோத்திரம் அணிந்ததாக பிராரக் கிரஹோசனமும் பண்ணினாதான் அவன் அக்னிஹோசனம் அணிந்ததாக கணக்கு பிராகம் சாயம் கணக்கு இல்ல சாயம் பிராக சாயங்களை ஆரம்பிச்சு பிராதகா அந்த மாதிரி இந்த உபாசனையிலும் நியமங்கள் வச்சிருக்கா அதிதெய்வம் ஒரு பிரயோகம் அத்தியாசமும் ஒரு பிரயோகம் ரெண்டு விஷயத்து ஒரு உபாசனம் அப்படிங்கறது நிரூபணம் பண்றான் வித்தியாதி சக்கர இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாக்கியங்கள்னா அநேகமா பரமாத்மாவ சொல்றதுன்னு நமக்கு பார்த்தா புரியுறது இல்லையா ஆதிக்க மண்டலத்திலையும் ஆதித்ய மண்டலம்னு பேரை கேட்டாலே அங்க வந்து நம்ம மனுஷன்லாம் இருக்கிற மாதிரி ஜீவனில் இருக்கிற மாதிரி இந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் இருக்கணும் அதுவும் விசாரணமான ஸ்வரூபம் ஆப்ரணகா இந்த கால் நுனி பரியந்தம் நக பரியந்தம் தலையிலேருந்து கால் பரியந்தம் எல்லாம் சுவரணமா இருக்காருன்னா அது ரொம்ப இலக்கணமா இருக்காருங்கிற விஷயம் தான் இல்லையா அப்படி இருக்கிறச்ச நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு ஏதாவது இது உண்டா அப்படிங்கிறது அது சந்தேகம் இந்த வாக்கியத்துல இது பரமாத்மாவை சொல்றதா இல்ல வேற வேறையாவது சொல்றதா சந்தேகம் பட்டு விசாரம் பண்றாருக்காவது இடமும் எப்படி தோக்கிக்கணும் இப்படி தெரியுமா இந்த இந்த மாதிரி கேள்வி ஏன் வருது தெரியுமா இதெல்லாம் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியம் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியத்துல சந்தேகம் எப்படி இருந்தேன்னு சொல்றது ஒரு அவசியமான இதுதான் ஆனால் சந்தேகத்துக்கு இப்படி உபபத்தி பண்ணுறது என்ன உபபத்தி பண்ணணும் சத்துசுமெல்லாம் லட்சணங்கள் உற்பத்தி எப்படி இருக்குறதுக்கே சொல்லிட்டு அதிர்ஷ்டம் அதிராசம் அப்படின்னா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த ரூபமும் இல்லை அசரீரம் பாவா சந்தம் சரீரம் இல்லைங்கிற மாதிரிதான் பிரம்மஸ்பு உற்பத்தி சொல்லிருக்கேன் ஆனா இந்த வாக்கியத்துல இதுக்கு கேசம் என்ன லகம் என்ன ஸ்வசரம் என்ன ஏதோ ஒரு குருகஸ்வரூபம் உடன்தால் என்னெல்லாமா நிறைய சரீரங்கள்லாம் சொல்றது இப்ப ஏற்பட்ட சரீரத்தை உடையவர் சாரீராகத்தான் இருந்தா உருவாகிகரணத்துல ஆனந்தமயாகரணத்துல ஆனந்தமயங்கிறது பிரம்மம் இல்லைங்கிறதுக்கு நீங்க என்ன கேள்வி சொல்லிருக்கேன் சாரீரத்வசிரவனா என்ன சாரீரமாக சொல்லிருக்கு கதைகாலி இந்த மாதிரி பக்கம் அவயவங்கள்லாம் சொல்லியிருக்கு பிரியகா மோதகா ஆமோதகா அப்படின்னு அப்படி ஆனால் அது பிரம்மம் இல்லை அப்படின்னு தான் நீங்க நிரூபணம் பண்ணுங்க அந்த நிரூபணத்தை வச்சு பார்க்கும்போது ஆதித்த மண்டலத்துல தெரியக்கூடிய இந்த குருகனுக்கும் அவயவங்கள்லாம் ஒரு குருகனுக்கு சரீரவயவங்கள்லாம் இருக்கிறதுனால சரீரம் இருக்கிறதுனால இவன் பிரம்மமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கோடி இப்படி ஒரு ஒரு பக்கம் தோன்றது மனசு இன்னொரு பக்கம் பார்த்த சர்வேக் உடன சொல்லியிருக்கு அதை எந்த பாப்பமும் இவரை தொடரலேன்னு அபகத பாப்பமான பாபம் தொடாதவன் ஜீவனா ஈஸ்வரனா அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் தானே சொல்லுவான் ஜீவனுக்கு பாபசம்பந்தம் இல்லாமல் ஒரு சகை இருக்கீரத்து சதகா பிரியாபிரியோர் அபகசிரிதான் சொல்றோம் இவன் பசரீரனா இருந்தீரனா இருந்தா தான் அவன் ஜீவன் பசரீரனா இருந்துட்டான்னா அவனுக்கு பிரியம் அப்பிரியம் இது ரெண்டும் தவிர்க்க முடியாதது பிரியம் அப்ரியம் ரெண்டும் வரணும்னு சொன்னா அதுக்கு காரணமான தர்மா தர்மம் இருக்க வேண்டாமா அப்படியானால் தர்மா தர்ம சம்பந்தம்ங்கிறது இந்த ஜீவனுக்கு நிச்சயமா இருந்தே ஆகணும் இது இல்லாம இருக்கவே முடியாது ஆனால் இங்க சர்வே மிக பார்ப்பாடி பாப்பமும் இவர்கிட்ட இல்லையா இவர் ஜீவாத்மா இல்லைய மாதிரியும் தோன்றது அது மாத்திரம் இல்ல இன்னும் மேல் கொண்டு சொல்றது இவரு ஜீவாத்மாவாக இருக்க முடியாதுங்கிற எண்ணம் ஏற்படுறது அதனால ஒரு சந்தேஷம் இருக்கு இது பரமாத்மாவை சொல்றதா ஜீவனை சொல்றதா அப்படின்னு சந்தோஷப்பட்டு பூர்வபக்ஷம் சித்தாந்தம் பண்ணி விசாரம் பண்ணி தீர்மானம் அனுப்பி மண்டலி சேய் கோடி சந்தேகத்துல சூரிய இருக்கக்கூடிய புருஷன் நம்மள போல சாமானிய நான் சொல்ல வரலுடைய கோடி ஆனா பரமாத்மா இல்லைங்கிறது நான் சொல்ல வர ஆனால் வித்யா கர்ம அதிசயவசா பிராப்தோ உபாசனை அதிசயத்தை அடைந்தவன் ஆனால் ஜீவன் சூரிய மண்டலே தத் உபாசியத்து அவன் தான் அவனை பத்திதான் இந்த வாரியம் தெரிவிக்கிறதா நித்திய பரமேஸ்வர பிராப்தோத்கர்ஷான ஜீவனை தான் சொல்லுவோம் ஈஸ்வரனுக்கு உத்கர்ஷங்கிறது நித்தியசித்தமாக இருக்கு நிச்சயசித்தமான பரமேஸ்வரன் தான் இந்த வாக்கியத்துல சொல்லப்படுறாரா இல்ல பிராப்தோத்கர்ஷம் வித்யா கர்மாதி கர்மா சித்தமான உத்கர்ஷத்தை உள்ள ஜீவாத்மாவை இங்க கிரகிக்கணுமா அப்படின்னு சந்தோஷம் தாவத் பிராப்தம் சம்சாரி இந்த குருவுக்கு எதுக்க இங்க சொல்லக்கூடிய இந்த குருடன் பரமாத்மாவாக இருக்க முடியாது சம்சாரியாகத்தான் இருக்காகும் ஜீவனாக தான் இருக்காகும் புதகா முதல் கேது ரூபவர் சரவனா ரூபம்னா சரீரம்னு சரீரம் அவருக்கு சொல்லியிருக்கு அதனால அவர் சாரீரகா ஜீவனா சந்தீரிலேயே நிர்ணயம் ஆயிடுச்சு ஆதித்ய குருஷாவது இரண்டே ஸ்மசு குரு இத்தியாவது அவருடைய ஸ்மசு இந்த கலருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார் ஸ்மசுர் இருக்கு ஒரு சம்பூர்ண சரீரம் இருக்குங்கிறது தானே சரீரம் இருக்கு அதுல உள்ள அவயவங்களை இது வர்ணிக்கிறது அதனால சரீரம் இருக்கிறதுனால இவர் சாரீரகா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லியாரு ஆதித்திய அந்த குருஷனுக்கு சொன்ன அதே ரூபம் அக்ஷி நே சக்கு சக்ர சக்கரத்துக்குள்ளதேஷன் ரெண்டும் அபியேஷன் ஒரே மாடு அந்த சரீரமும் இந்த சரீரமும் அச்சு என்ன சொல்லுவோமே அந்த மாதிரி இரு அந்த சூரிய மண்டலத்திலையும் சக்ரவந்தத்திலும் ஒரே புருஷனே உபாசிகள் பாக்குறேன் வித்தியாசமே தெரியுது அதனால சஸ்தயித சதைவரூபம் அங்க எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு அங்க என் நாம இருக்கு அக்ஷிபுருஷே அதிவேசேன பிராபியத்தை நரமேஸ்வரஸ் ரூபத் தம் யுத்தம் அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபமௌயம் இது பரமாத்மஸ்வரூபம் பேர் இன்னொரு கேது ரெண்டாவது காரணம் இது ஜீவந்தாங்கிறது ஆதார சிரவணாக்கயந்தராதி இந்த புருஷன் எங்க இருக்காரு வாக்கத்தை பார்த்து நம்ம செத்தனை சொல்லுவோம் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கார் ஆதித்ய மண்டலத்தில் அவர் இருக்காரு ஆதித்ய மண்டலம் அந்த புருஷனுக்கு ஆதாரம் அதிகரணமாக இருக்கு பரமாத்மாவுக்கு ஆதாரம் கிடையாது ஆந்திரோக்கியத்தில் அவர் எங்க பரமாத்மா எங்க இருக்கார் எதில் ஆச்சரிக்கின்றிருக்கார் அப்படின்னு நாரதர் கேட்கும் போது சனத்குமார் என்ன சொல்லிட்டாருன்னா ஸ்ரீ மகிந்தின்னு சொல்லி பார்த்தார் ஸ்ரீ மகிந்தினா அவரு மகிமான் தனியா ஏதாவது உண்டோ அதுலதான் இவர் இருக்காரோ அப்படின்னு கேட்டா அகவான் நமகிட்ட அவருக்கு ஆச்சரியமே கிடையாது வைக்கலாம் அவர் தான் எல்லாத்துக்கும் தவிர அவருக்கு இன்னொரு ஆதாரம் கிடையாது நீ ஆசிரியம் என்னன்னு கேட்டா தான் ஸ்வரூபத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஸ்வரூபமும் தானும் வேறு வேணும்னு நினைத்தோட இல்லவே இல்லையா ஆதாரமே கிடையாது இப்ப ஆதாரமே இல்ல பரமேஸ்வரனுக்குன்னு சொல்றது அதே உபரி இந்த புருஷனுக்கு ஆதாரம் சொல்றதுன்னு சொன்னா இந்த புருஷன் எப்படி பரமேஸ்வரனாக இருக்க முடியும் அதனால அதிகரணம் ஒண்ணு சொல்லி இருக்கிறதுனாலும் இந்த குஜிரண்மய புருஷன் பரமாத்மா இல்லைன்னு தெரிகிறது ஏஷோந்தராதிக்கே ஏஷோந்தர கஷ்டி இது அநாதாரத்திமிரதி சர்வ வியாபின பரமேஸ்வரக்கு ஆகாரா உதவி விட சர்வ வியாபி வேற அந்த பரமாத்மா சுடுங்க அதுக்கு ஆகாரம்னு சொல்றதுக்கு அதை விட பெரிய ஆதார அபிகரணம் ஒண்ணு அதுதான் எல்லாத்தையும் கூட தெரிச்சா இருக்கும் ஏன் ஆகாரம் தெரிச்சா இருக்கணும் ஒரு நியமனம் அதை பார்க்கும்போது பரமாத்மாவுக்கு ஆகாரமாக ஆகும் சொல்றாரு எந்த புதா சபகவ கரமேஸ்வரகான்னு சொல்றேன் அவர் வியாபகம் பரமேஸ்வரன் யார சொல்றோம் மாயையோடு சம்பந்தப்பட்ட சைதன் அவருக்கு சரீரம் கிடையாது சுத்த பிரம்ம்தான் அவர் சுத்த பிரம்மத்துல மாயா சம்பந்தத்தை பேசா பரமேஸ்வரன் ரெண்டு பேரு அவர் சரீரங்கள்லாம் அவர் சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் வந்தார்கள் அவர் நம்ம கருத்து கொண்டு நாம தகுணம்னு சொன்னா கை கால் அப்படின்னு பாக்குறோம் இதெல்லாம் இருக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே பாக்குறோம் வாசமா இங்கே சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் இருக்காரு அவர் ஒரு இல்லாதவர் சரீரம் இல்லாதவர் சர்வ சரீரம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா அதுக்கப்புறம் அந்த சிறுநீகர் பண்ணிருந்து ஆரம்பிக்கிறது இரண்டுங்கடப்படைய சரீரமே விவாத விவாதம் சொல்லாச்சுமா சரீரம் சொல்கிறோம் தவிர நிஜமான எப்படிங்கிறது தீர்மானம் ஆகலை இது ஏன் அந்த மாதிரி இருந்திருக்கு அதனால இந்த பரமேஸ்வரன் சொன்னால் நாங்கள் வந்து நம்ம நம்மளுடைய புத்தி கேட்டீங்கிறது இவ்வளவுதான் ஒரு சரீரத்தோடு அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த வேதாந்தத்தை சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் அதை எடுத்துக்க முடியாது இங்க வந்து மாயோபாரிதமான சைவம் அது சர்வவியாசி உபதிஷ்ட ஆகாசவத் நித்திய ஆகாசவத் சர்வதா ஆகாசம் போல எல்லா இடத்துலையும் அப்படின்னு வேறு சொல்றார் அதனால இவர் பரமாத்மாவாக இருக்க முடியாது ஆதித்ய மண்டலத்துக்குள்ள இருந்து இருக்கிறவர் ஐஸ்வர்ய மரியாதை இன்னும் இதுக்கு முன்னாடி சொல்லலை என்பதை சொல்ல மூணாவது ஹேப்பு இந்த இறைமய புருஷர் ஆதித்ய மண்டலத்துல இருக்காரா அங்கேயும் இருக்க அக்ஷம அக்ஷ புருஷன் சொல்லி இங்கேயும் இருக்காருன்னு சொல்றோம் ஆனா ஆதித்ய இருக்கக்கூடிய அந்த புருஷனுக்கு அவருடைய சாம்ராஜ்யம் இவ்வளவு தூரம் அப்படின்னு ஒரு எல்லை இருக்கு அக்ஷ புருஷன் இவருக்கு இவருடைய சாம்ராஜ்யம் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் இவருக்கு நியமன சக்தி இருக்கு அவ்வளவு தூரம் அவருக்கு நியமன சக்தி நியமன சக்தியை விவாசம் பண்ணி நிரூபணம் பண்றது இந்த எப்படி தெரியுமா சயேஷ ஏகாமுஷ்மாத் பரானிச்சோலோகா ஸ்தேஷாஞ்சேஷ்டே தேவகாமானான்ச இது ஆதித்ய புருஷஸ் ஐஸ்வர்யமரியாதா சயேஷ ஏற்றைதாத் பர்வானிச்சோலோகா ஸ்ரேஷான் சேஷ்டே மனுஷக காமானம்ச்ச இது அக்ஷி புருஷஸ் ஆதித்த மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த புருஷன் தனக்கு மேல இருக்கக்கூடிய சகல லோகங்களையும் அங்க இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு என்னெல்லாம் சுகம் துஷம் அந்த தர்மபலத்தை கொடுக்கணுமோ அவ்வளவுக்கும் அவர் தான் அதிபதியா இருந்துருக்கார் அவரே ஈஸ்வரனாக இருந்துருக்கார் அவருடைய ஐஸ்வர்யம் அவ்வளவு தூரம் இருக்கு இந்த கண்ணுல தெரியக்கூடிய இந்த புருஷன் இருக்காரு இவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னா இந்த பூலோகத்துக்கு அடியில கீழே இருக்கக்கூடிய சகல இவர் அதிபதியா அங்க இருக்கிற மனுஷியாருக்கு சர்வ கர்மபலத்தையும் கொடுக்கின்றிருக்கார் இப்படியாக ஐஸ்வர்யத்தை விஹாகம் பண்ணி சொன்னத்தினார்கள் இவர் பரமாத்மாவாக இருக்க முடியாது ஏன்னா பரமாத்மான்னு அவர் ஒரே பரமேஸ்வர் அவருடைய ஐஸ்வர்யத்தை பந்து போடவே முடியாது இவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் விவாகம் பண்ண முடியாது சர்வேஸ்வரன் அவருக்கு பேரு இவர் சர்வே இப்ப சர்வேஸ்வரர் இல்லையா ஆயிடுச்சு சர்வேஸ்வரன் சொன்னா எல்லாருக்கும் ஈஸ்வரம் தானா இருக்கணும் அக்கத்து இருக்கிறேங்கிறது இங்க இவ்வளவு தூரம் தான் இவ்வளவு இவருக்கு ஐஸ்வர்யம் அந்த ஆதித்த மண்டலத்துல இருக்கிற குருக்கனுக்கு அவ்வளவுதான் ஐஸ்வர்யம்னு ஒரு பரிசின்ன ஐஸ்வர்யம் சொன்னதுனால இவர் பரமாத்மாவாக இருக்க முடியாது ஏற்ற பரமேஸ்வரருக்கு மரியாதாவது ஐஸ்வர்யம் இருக்காங்க மரியாதையான ஒரு இல்லை ஏற்றேஸ்வரூத்தூத்தபாலகேத்துவிசம்ஹேதாயிரு சொல்லும் போது பர்வேஸ்வரேஸ்வர அப்படின்னா சொல்றாரு ஏற்றபூட்டாதிபதி சொல்றது பொதுவாக தாங்கேற்ற சொல்றாரு விடமாக வெள்ள நிச்சரே அவரே காரணமாக இருக்கூன காரணம் இருக்கு அவரு ஆகாரம் இருக்கு ஒரு ஆதாரத்துல நம்ம நின்று இருக்க மூணாவது அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு எல்லை இருக்கு இந்த மூணு காரணத்தினால இந்த திறன் திறன்மய பொருஷர் வந்து பரமாத்மாவாக இருக்க முடியாது ஏதோ ஒரு பெரிய ஆதித்துக்கு கொடுக்கணும் யாராவது ரொம்ப புண்ணியவான் மகா யோகியில இந்த மாதிரி தான் சொல்லலாம் அப்படின்னு ஊர்வலம்